நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு வணக்கம் மார்ச் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பு கோட்டை கிருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று வீடியோ நாடாவை கண்டுபிடித்தவர் சார்லஸ் ஜின்ஸ்பர்க் என்பவர் ஆவார் இரண்டு இருபதாவது சார்க் உச்சி மாநாடு நாடு ஸ்ரீலங்கா மூன்று 1984 என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜார்ஜ் ஓர்வெல் என்பவர் ஆவார் இனியன்றைய கேள்விகள் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவில் எத்தனை வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டன இரண்டு குட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற புத்தகத்திற்கு எந்த விருது வழங்கப்பட்டது மூன்று மலாய்பூர் பணிப்பாரைகள் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்